வணக்கம் நற்றினையின் அவர்கள் எழுதியுள்ள கற்றையில் இருந்து சில பகுதிகள் சில பேருக்கு யாரை கண்டாலும் எதற்கெடுத்தாலும் பயம் சிலருக்கு மேலதிகாரிகளிடம் பயம் சில மேலதிகாரிகளுக்கு தங்கள் பியனிடம் பயம் மாமூல் அவர் மூலம் வாங்கினால் பயம் இருக்காதா என்ன நமது பெண்கள் வீராங்கனைகள் புலியையே முறத்தால் விரட்டினால் தமிழச்சி ஒருத்தி அந்த தமிழ் சாதி பெண்கள் இன்று கரப்பான் பூஜையை கண்டால் கதறுகிறார்கள் அச்சம் மனித குல வளர்ச்சியில்தான் நச்சு நோய் பக்தி அதை எதிர்க்கும் கிருமி நாசினி பயம் நோய் பக்தி கிருமி பயம் இதன் எதிர்ப்பதம் அபயம் எல்லா கடவுள் கைகளும் அபயம் என்ற முத்திரை காட்டுவதால் பயத்தின் எதிரி கடவுள் மதம் வழிபாடு அச்சமின்மையே அமரத்துவம் இறைநிலை இது என் தெளிவான அபிப்பிராயம் எதற்கும் அஞ்சாத பலரும் அஞ்சும் மரணத்திற்கு ஞானி அஞ்சுவதில்லை காலா என் காலருகே வாடா என்பது மாகாகவியின் அறைகூவல் எல்லா கடவுளும் பாம்புடன் காட்சியளிப்பது ஏன் என்ன பொருள் பாம்பு என்பது பயமுறுத்தலின் அடையாளம் படையே நடுங்கும் என்பது பழமொழி ஆம் அச்சத்தின் அடையாளம் அறவு தெய்வங்களிடம் அது முடக்கி வைக்கப்பட்டிருப்பதால் அச்சமின்மை தெய்வீகம் என்று விளக்கப்படுகிறது அச்சமின்மை அமரத்துவம் அது வாழ்வின் லட்சியம் கிரீக்க அலெக்சாண்டரையும் சமணமத ஸ்தாபகரையும் மகாவீரர் என்று அழைக்கிறோம் யார் உண்மையில் மகாவீரர் புத்திசாலி பையனிடம் இரண்டு படத்தையும் காட்டி கேட்டால் நிர்வாணமாக நிற்கும் சமண மத நிறுவனர் மகாவீரரை காட்டுவான் ஏன் இரும்பு தொப்பி ஈட்டி கேடயம் சகிதமாக நம் சரித்திர புத்தகத்தில் அலெக்சாண்டர் அச்சாகியிருப்பார் அவரது பாதுகாப்பு உடைகள் பயத்தின் வெளிப்பாடு ஆயுதங்களோ அமைதி இன்மையின் அடையாளம் எதிர்க்க எவனுமே இல்லை என்ற மனோநிலையில் அச்சமின்றி ஆயமின்றி நிற்கும் சமண தலைவர்தான் மகாவீரர் வென்றான் தான் வீரமே வீரம் என்பது ஆயுதங்களில் இல்லை மனிதனின் மனத்தில் இருக்கிறது ஓர் உதாரணம் சொல்லுகிறேன் இருபது தோள்கள் இடுப்பெல்லாம் ஆயுதங்கள் பத்து தலைகள் பகர முடியாத படை பழங்கள் இலங்கை ஏகாதிபத்தியம் கொண்ட இரும்பு அரக்கன் ராவணன் எதிரில் நிற்கிறான் மெலிந்த உடல் நலிந்த நிலை கண்ணீரால் ஆடை நனைந்து வெப்ப பெருமுச்சால் காயும் கிழிந்த கவிதையாக இருக்கும் சீதை அமர்ந்திருக்கிறாள் இவர்களில் யார் வீரர் அந்த மாமிச மலையை காமுக பாறையை ஏ துரும்பே என்று சீதை அழைக்கிறாள் என்றால் அதுபல்லவா வீரம் இதோ இன்னொன்று பாராளுமன்றம் சட்டம் போலீஸ் ராணுவம் வைஸ்ராய் நீதிமன்றம் என்று பத்து தலைகளுடன் இங்கிலாந்து ஏகாதிபத்தியம் கொக்கரித்த போது நலிந்த நிலையில் இரண்டாவது சீதையாக இருந்து புதிய ராமாயணம் படைத்தார் காந்தியடிகள் அதுவல்லவா வீரம் ஆயுதங்களில் வீரம் இருப்பதாக யாரோ உளறி இருக்கலாம் கீழே போடுங்கள் நண்பர்களே அஞ்சாமை நெஞ்சின் சரக்கு எல்லா ஆயுதங்களையும் இழந்த பின்னும் நம்பிக்கையை இழக்காத அபிமன்யின் வீரம் இந்திய இளைஞனின் லட்சியமாக இருக்கட்டும் அட்டை கத்தி செலுலாய்டு வீரர்களுக்கு கொடி காட்டுவதில் இளைஞர்களே நேரத்தை வீணாக்க வேண்டாம் ராமாயணத்தை பலர் மோட்ச காவியம் என்பார்கள் என் பார்வை வேறு அது தன்னம்பிக்கை பூங்கா எப்படி எதை இழந்தாலும் தன்னம்பிக்கையை இழக்காதே என்பது ராமாயணத்தின் ஒரு கோணம் பொது வாழ்வில் பதவி போனால் மரியாதையில்லை தனி வாழ்வில் மனைவி போனால் மானமே இல்லை இரண்டையும் இழந்து தன் உறுதியால் இரண்டையும் தன் காலில் உழவைத்த தன்னம்பிக்கை தலைவன் ராமன் இந்த கோணத்திலும் ராமாயணம் படிக்கலாம் தவறில்லை நன்றி வணக்கம்